வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி பதினேழாவது செய்திச்சேவை நவம்பர் 25 ஐந்து இரண்டாயிரத்தி கார்த்திக மாதம் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழில் படித்தோருக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசாணையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கைரேகை தொடர்பான வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு சென்றபோது வைத்த கைரேகை தொடர்பான ஆவணங்களுடன் டிசம்பர் எட்டாம் தேதி ஆஜராகுமாறு சிறை கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்து தீவிரவாதம் என நடிகர் கமலஹாசன் எழுதியதற்கு எதிராக காவல் நிலையத்தில் அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரில் முகாந்திரம் இருந்தால் வழக்கு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிளஸ் டூ கல்வியோடு வேலைவாய்ப்பு பயிற்சியும் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் இந்த ஆண்டில் மூவாயிரம் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் கொண்டுவரப்படும் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நீர்த்தேக்கம் மற்றும் பிளவக்கல் பெரியாறு கோவிலாறு அணைகளில் தண்ணீர் விட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் தமிழகத்தில் நாளை முதல் பலத்த மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் அனைத்து வகையான மொபைல் போன்களிலும் அவசர கால பொத்தான் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ஹைதராபாத் அருகே விமானப்படைக்கு சொந்தமான கிரண் ரக பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த பெண் விமானி காயங்களுடன் உயிர் தப்பினாா் பெற்றோரிடமிருந்து தொலைந்து போன ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆதார் உதவியால் மீட்கப்பட்டு அவரவர் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தனிமனித அடையாளத்திற்கான ஆணையத் தலைவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபாங்கி ஸ்வரூப் இந்தியாவின் முதல் கடற்படை பெண் பைலட்டாக நியமிக்கப்பட்டுள்ளார் பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையத்துக்கு அரசியல் அந்தஸ்தை வழங்க வகை மசோதாவை மக்களவையில் மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்தியாவில் ராணுவ ஹெலிகாப்டர்களை தயாரித்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ரஷ்ய நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மும்பை தாக்குதலின் மூளையாக கருதப்படும் பயங்கரவாதி ஹபீஸ் சயீதை விடுதலை செய்துள்ளதால் பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவி அளிக்கும் அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை நிபுணா்கள் கருத்து தெரிவித்துள்ளனா் தனது நாட்டின் வருமானத்தை பெருக்குவதற்காக வெளிநாட்டினருக்கு சுற்றுலா விசா வழங்க சவுதி அரேபியா அரசு திட்டமிட்டுள்ளது வறண்டு கிடக்கும் ஹிந்து கோவில் குளத்தை ஒரு வாரத்துக்குள் தண்ணீரை கொண்டு நிரப்ப வேண்டும் என பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது லிபியா கடற்கரை பகுதியில் இருந்து ஒரே நாளில் ஆயிரத்தி அகதிகளை மீட்டுள்ளதாக இத்தாலிய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் பிரபலமான இரண்டு நிறுவனங்களிடமிருந்து சவுதி அரேபியா நூத்தி பத்து பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான விமானம் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து மாயமான மூன்று வீரர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சீனாவில் ஒரு பில்லியன் டாலர் செலவில் உருவாகும் விர்ச்சுவல் ரியாலிட்டி தீம் பர்க் அடுத்த வருடம் திறக்கப்பட வணிகச் செய்திகள் காசோலைகளை தடை செய்யும் எண்ணம் எதுவும் இல்லை என மத்திய நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல் தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரம் புதிய பிராட்பேண்ட் மையங்களை அமைத்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தின் 95 ஐந்து சதவீத மக்களுக்கு இன்டர்நெட் சேவையை அளிக்க முடியும் என்று ஏர்டெல் நிறுவனம் கூறியுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிக விளைச்சலால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டு ஒரு கிலோ பூசணிக்காய் ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் நிறுவனத்தின் பிரபல மாடலான ஆக்டிவா ஏழு மாதங்களில் இருபது லட்சம் வாகனங்கள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது சாப்ட்வேர் ஏற்றுமதி மூலம் ஐந்து ஆண்டுகளில் பெற்ற பத்தாயிரம் கோடி ரூபாய் வரி சலுகையை திரும்பத் தர வேண்டும் என ஐ மற்றும் ஐ டி எஸ் எனப்படும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவைகள் துறை நிறுவனங்களுக்கு மத்திய வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் நாக்பூர் நகரில் நேற்று தொடங்கிய இந்திய இலங்கை அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி ரன்களுக்கு ஆட்டமிழந்தது ஹாங்காங் ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் ஆசஸ் டெஸ்ட் தொடரின் முதல் டெஸ்டில் இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலிய அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ரன்கள் எடுத்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான சென்னை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் வி தொடங்கி வைத்தார் திரைச்செய்திகள்்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ளிக் டிக் டிக் படத்தின் டிரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் நேரடி தமிழ் படங்கள் ஏழும் தமிழுக்கு மொழி செய்யப்பட்ட படங்கள் மூன்றும் என பத்து திரைப்படங்கள் வெளியாகின கோவா திரைப்பட விழாவில் எஸ் துர்கா படத்துக்கு தடை விதிக்க கேரள உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நற்றினியில் நீங்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் எது மேலும் எந்தெந்த புதிய நிகழ்ச்சிகள் வரவேண்டும் என விரும்புகிறீர்கள் போன்ற தகவல்களை இன்போ அட் நற்றினை டாட் ஓ ஆர் ஜி என்ற இணையதள முகவரியில் இமெயில் மூலமாகவோ அல்லது தாங்கள் நற்றினியை வழக்கமாக பெறும் நற்றினியின் தொலைபேசி எண்ணிலோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்